ீங்கஷாவை ஓம்சீதாவது விதந்தி மத்தியாண ஷய श्री கிருஷ்ண துவராஜபீவ பிரமத்திரஜோம் தோ வைக்கி மனோயுத்த மனச விக்காமோணியுமே கோதி காமவிய रजो रजो भगवान, தன்மோன் ஸ்ரீகிரு உத்தவர் கேட்ட கேள்வியான தெரிந்து மக்கள் தவறு செய்வதற்கான காரணத்தை விளக்குகிறார் பதிலை சொல்லுகிறார் அஜானம் மூல காரணம் என்று சொன்னார் இந்த அஜ்ஞானம் வந்து சாஸ்திரப்படி அனாதி அனாதின்னா எப்போ நமக்கு இந்த அஜ்ஞானம் வந்தது என்று சொல்ல முடியாது அதனால கிருஷ்ணர் அஜானத்திலிருந்து தொடங்குகிறார் அஜ்ஞானத்தினால மனிதனுக்கு அகங்காரம் வருகிறது அகங்காரம் வருவதனால ரஜோகுணம் சத்துவகுணத்தை அமைக்கிவிடுகிறது ஓவர் பவர் பண்ணுகிறது ரஜோகுணம் அதிகமானவுடன் உள்ளத்தில் ரஜோகுணத்தினுடைய ஆட்சி வந்தவுடன் எண்ணங்கள் வேறு வேறான எண்ணங்கள் எல்லாம் உண்டாகின்றன அலைபாய்கின்ற எண்ணங்கள் உண்டாகின்றன அந்த எண்ணங்களை ஆழ்ந்து எண்ணுவதால் குணத்தியானம் விஷயங்களையே எண்ணுவதால் ஆசை வலுப்பட்டு விடுகிறது ஆசை உண்டாகி அது வலுவடைந்து விடுகிறது ஆசையை நிறைவேற்றுவதற்காக துன்பம் தருகிறது என்று தெரிந்திருந்தாலும் மனிதன் செயல்படுகிறான் அது அதர்மமாக இருந்தாலும் அவன் அதை பற்றி கவலைப்படுவதில்லை தாக்காலிக இன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அறிவை இழந்தவனாய் செயல்பட்டு பிறகு துன்பப்படுகிறான் துக்கோ தர்காணி சம்பஷன்னு கருமாணி கரோதி இப்போ டெவலப்மெண்ட் தான் அஜானம் அகங்காரம் ரஜோண ஆதிக்கம் சரிக்கல் சங்கல் காம कर्म ஏழு अज्ञानं अहंकारं ரஜோண ஆதிக்கம் சவிகல்பகா சங்கல்பகா குணத்தியானம் காமகா கர்ம இந்த ஏழு காரணம் ஏழு சொல்ற கர்மா வரைக்கும் ஏழு டெவலப் பண்றார் கிருஷ்ணர் இதனால தான் மனிதன் தெரிந்து தவறு செய்கிறார் இம்மீடியட் காரணம் என்ன தெரியுமா தெரிஞ்சே தப்பு செய்யறதுக்கு ஆசை அந்த ஆசைக்கு காரணம் என்ன குணத்தியானம் குணத்தியானத்துக்கு காரணம் என்ன சங்கல்பம் சங்கல்பத்துக்கு காரணம் என்ன ரஜோகுண ஆதிக்கியம் ரஜோகுண ஆதிக்கத்துக்கு காரணம் என்ன அகங்காரம் அகங்காரத்துக்கு காரணம் என்ன அக்ஞானம் மனிதனுக்கு வந்து நிறைவு இல்லை அந்த நிறைவு செய்யணும் நிறைவு செய்யணும்னு வைத்துக் கொண்டு நிறைவை தேடுகிறான் பொருள்களையே தேடுகிறான் பிளஸ் என்னன்னா வருமா அபூர்ணம் பிளஸ் அபூர்ணம் டு அதனால குறை பிளஸ் குறை ஈக்குவல் டு நிறைய சொல்ல முடியாது வந்து பணம் என்பது குறைபாடு உடையது மனைவி மக்கள் என்பவர்கள் குறைபாடுடையவர்கள் எல்லாம் பணம் பதவி புகழ் இவை எல்லாமே ஒரு சைடுல குறை இருக்கு அப்ப நம்ம இன்னும் என்ன பண்றோம் இன்னும் பணம் இன்னும் பணம் இன்னும் சேர்த்தா குறை பிளஸ் குறைதான் சேர்ந்து போகுமே தவிர நிறைவு வராது ஆனா சாஸ்திரம் என்ன சொல்கிறது அசி நீ பூர்ணமானவனாக இருக்கிறாய் ஆனா நீ சரீரத்தில் உனக்கு அபிமானம் வந்ததுன்னா நீ என்ன ஆவாய் அபூர்ணனாகி விடுவாய் சரீரம் பூர்ணமா அப்பூர்ணமா அபூர்ணம் மனசு பூர்ணமா பூர்ணமானா அதுவும் அபூர்ணா அது எங்க வியா அது எவ்வளவு எங்க பூர்ணமா எங்க இருக்குது நிறைய எண்ணங்கள் இருக்கு ஆனா எல்லா எண்ணங்களுமே பெரும்பாலும் குறைபாடு உடைகளாக தான் இருக்கு ஆகையினால மனதும் எல்லைக்கு உட்படுது ஏன்னா இங்க எனக்கு இருக்கிற மனசு உங்களுக்கு இல்லை அதனால மனசும் அபூர்ணம்தான் ஆனா எனக்கு இருக்கிற ஆத்மா உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது என்னோட ஆத்மா வேற உங்க ஆத்மா வேற சொல்ல முடியாது ஆகையினால ஆத்மா பூர்ணஹா ஏக்கா பூர்ணகா ஆக சர்வ அனர்த்த காரணம் மூல காரணம் அஜானம் ரூட் காஸ் அப்புறம் வந்து குட்டி இன்டர்மீடிய காசுன்னு சொல்கிறோம் இல்லையா நடுவில் நடுவில் நடுவில் குட்டி குட்டி காரணங்கள் இந்த காரணங்களால் மனிதன் இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மனிதன் ஏன் தெரிந்து தவறு செய்கிறான் அப்படிங்கிறதுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் சுயநலமே காரணம் சுயநலமே காரணம் அந்த சுயநலத்துக்கு காரணம் அறியாமை அவ்வளவுதான் தெரிந்தே தவறு செய்யறதுக்கு காரணம் சரி இது வந்து இதுலேருந்து விடுபட முடியுமா சுவாமி இது எல்லாருக்கும் இருக்கிறதே எல்லோருக்கும் இது இருக்கிறது யாருக்கு இல்லை எல்லாருக்குமே அகங்காரம் இருக்கிறது உடம்பு நான் என்கின்ற எண்ணம் இருக்கிறது அதனால எண்ணங்கள் உண்டாகின்றன அதை சிந்திக்கிறோம் இதெல்லாம் இருக்கத்தானே இருக்கு அப்போ இதிலிருந்து விடுபடவே முடியாதான் விடுபட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பகவான் அப்போ மனிதர்கள் தெரிந்தே தவறு செய்வதற்கான காரணங்களை ஏழு படிகளாக சொல்லினார் கிருஷ்ணன் அதை மறந்து நான் திரும்ப திரும்ப சொன்னால் உங்களுக்கு கோபம் வந்துவிடும் போர் அடிக்கும் அதனால ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஸ்லோகத்து போல்தமோபியம் வித்வான் விக்ஷிப்தீ புனக मनो அந்திரி மனோயுஞ்சன் தோஷதிர் சே ரமோ விஷிப் புன मनो மனோயுஞ்சன் தோஷ திருஷ்டி நசே கீதையில் மூணாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அஜானியும் ஞானியும் பக்கத்தில் பக்கத்திலே சொல்லுவார் எப்படி இருக்காங்கன்னு பிரகிரு கிரியமான உணை கர்மாணி சர்வச அகங்காரவிமூடாத்மா கர்த்தாஹமிதி மன்யத்தே அப்படின்னு சொல்லுவார் இந்த அகங்காரத்தினால நல்ல முட்டாளான ஒருத்தன் என்ன பண்ணுறான் அஜானம் அகங்காரத்தினால அறிவை இழந்த ஒருவன் என்ன பண்ணுகிறான் நான் தான் எல்லாம் பண்றேன்னு நினைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார் அகங்கார விமூடாத்மா கர்த்தாக அடுத்த லைன்ல சொல்லுவார் ஆனால் ஞானி எப்படி இருக்காங்க தத்வ வித்து மகாபாஹோ குணகர்ம விபாகுணேஷுவர்த்தந்தே இதிமத்வான இந்த ஸ்லோகம் பாருங்க எப்படி முடிஞ்சிருக்குன்னு இதிமத்வா இங்கே பாருங்க ஷ்டஜ படித்தாய் பண்ணலாம் லாங்குவேஜுக்காக இல்லை ஏன்னா எவ்வளோ எவ்வளோ ஒரு ஒரே மாதிரி கருத்துக்களை சொல்லுகிறார்கள்ங்கிறது தெரியும் அது மாதிரி இங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா அது ஞாபகம் வச்சுக்கோங்க அது வருது கீதையில் வருது இருபத்தேழு இருபத்தெட்டோ மூணாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இங்க என்ன சொல்லுகிறார் வித்வான் வித்வான் யாரு எத்தனையுமோ வித்வான்கள் இருக்காங்க வித் வித்னா அறிவுன்னு அர்த்தம் அறிவை உடையவனுக்கு பேர் வித்வான் பேர் அறிவை உடையவன்னா அறிவை பயன்படுத்துவனு அர்த்தம் அறிவு உடையவர்களெல்லாம் அறிவை பயன்படுத்துகிறார்களாங்கிறது சந்தேகமான விஷயம் நிறைய பேருக்கு அறிவு இருக்கிறது அறிவை பயன்படுத்துறதில்லை அறிவு இருக்கிறது அறிவு இருக்கிறது புஸ்தகஸ்தாஜயாவித்யா பரகஸ்தேஜயத்தனம்னு சொன்ன மாதிரி அறிவு இருக்கிறது எங்கே இருக்கிறது அது ஒரு பக்கத்தில் இருக்கிறது இதெல்லாம் தவறு என்கின்ற அறிவு இருக்கிறது அந்த தவறுங்கிற அறிவு இருக்கிற இருக்கிறது வைத்து கொண்டு தவறை செய்யாமலும் நல்லதை செய்கின்ற நன்றின் பால் உயிப்பது அறிவுன்னார் இல்லையா வள்ளுவர் அறிவுனா என்ன நன்றின் பால் உயிப்பது அறிவு அதுதான் அதில் போட்டிருக்கேன் எல்லாரோட பேட்சிலேயே அது போட்டிருக்கேன் அது அறிவுடைமையில் வருது அந்த குரல் நன்றின்பால் உயிப்பது அறிவு அந்த வித்யா விந்தத்தை அமிர்த்தத்துக்கு அது ஒரு நன்றுன்னா இந்த இடத்துல அமர்த்தம் உயிப்பதுன்னா விந்தத்தை அடைய வைக்கிறது ஆகையினால இந்த அறிவு இருந்தாலும் அறிவை பெரும்பாலும் நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை இங்கே வித்வான் வித்வான் தனவான் புத்திமான் சக்திமான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ஒரு வத்து பிரத்தியம் வத்து பிரத்தேகம் காட்டி வத்து பிரத்தேயம் போடுறது தனவான் குணவான் ஞானவான் அப்படின்னு மாதிரி அந்த வான் வித்வான் வித்வான் சமஸ்கிருதம் அப்படியே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக சொல்கிறேன் வித்வான் அறிவை உடையவன் அறிவை உடையவன் இந்த இடத்துல அறிவை பயன்படுத்துவன் அர்த்தம் அறிவை உடையவனாகவும் அந்த அறிவை பயன்படுத்தவனாகவும் இருக்கின்ற ஒருவன் என்ன பண்ணுகிறான் என்றால் தோஷ திருஷ்டி தோஷ திருஷ்டி ரஜஸ்தமோ விக்ஷப்தீஹி புனஃபுனா புனகிறது இன்னொரு புனகா சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் புனஃபுனா மீண்டும் மீண்டும் இந்த ரஜோகுணத்தினாலும் தமோகுணத்தினாலும் அலைக்கழிக்கப்பட்டாலும் இது வந்து என்ன தெரிகிறதுன்னா அறிவாளிக்கும் ரஜசு தமசு விடாது அவனையும் விடாது என்ன மனசுன்னு இருந்தால் அது மூணு குணம் சேர்ந்தது தான் அந்த மூணு குணத்தில் அது ப்ரீடாமினா சத்துவகுணமே தவிர சத்துவ பிரதானமே தவிர சுத்த சத்துவம் இல்லை மனசு ஒரு நாள் மனசு சுத்த சத்துவம் ஆகாது ஒரு நாள் மனசு சுத்த சத்துவம் ஆகாது ஈஸ்வரனுடைய மனசு தான் சொல்லியிருக்கு ஜீவர்களுடைய மனசெல்லாம் சுத்த சத்துவமாக ஆகாது ஈஸ்வரனுடைய மனசு யாரு தெரியுமோ மாயாச்சு ஈஸ்வரனுடைய மனசு மாயா ஆணைக்கு எற குதைக்கூடற மாதிரி நம்ம மனசு அவித்யான்னு போட்டுவிடாதுங்க அவித்யா அவித்யா ஆத்மக்கமான நம்ம மனசு அவித்தியா ஆத்மக்கமான தான் மனசு அதுவும் அவித்யா ஆத்மக்கம்தான் தப்பு கிடையாது இந்த மனசில் ஞானிக்கும் என்ன வரும்னா அவனுக்கும் சில நேரம் டல்லாக இருக்குமா மைண்டு அவனுக்கும் சில நேரம் டல்லாக தான் இருக்கும் ஏன்னா புண்ணிய பாபத்தை பேஸ் பண்ணுது அது பிராரப்தத்தை எதில் அனுபவிச்சாகணும் மனசில் தான் அனுபவிச்சாகணும் மனசத்தை மனசில் அனுபவிச்சாகணும் பிராரப்தம்னால என்ன அர்த்தம் புண்ணிய பாபம் பலன் புண்ணிய பாப்ப பலன் ரொம்ப கவனமாக கேட்டால் தான் இது புரியும் புண்ணிய பாப பலன்தான் பிராரப்தம் ரூபமாக இருக்குது ஞானிக்கு பிராரப்தம் உண்டா இல்லையான்னா வியாபகாரிக திருஷ்டியில் கண்டிப்பாக உண்டு அப்போ புண்ணிய பாவத்தை அனுபவிக்கணும்னா ரஜச தமசெல்லாம் வேலை செய்யணுமா இல்லையான்னா ரிஜச தமசெல்லாம் வேலை செஞ்சால் தான் முடியும் சத்துவம் சத்துவம் வேலை செய்யணும் எல்லாமே காரியம் பண்ணித்தான் ஆகணும் ரஜசஸ்து பலம் துக்கம் புண்ணியத்தினுடைய பலன் என்னென்னா சுகம் பாபத்தினுடைய பலன் அப்போ ரஜசஸ்து பலன் துக்கம்னா பாபத்தினுடைய பலன் துக்கம்னா என்ன வித்தியாசம்னா ரெண்டு மூணு தான் பாபம் வந்து பலனை கொடுக்கணும்னு நினைக்கிற போது மனசில் ரஜஸ்தான் கிரியேட் பண்ணி ஆகணும் இப்போ ஞானிக்கும் இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா ஞானுடைய ஞானியினுடைய ஹிரதயத்துலேயும் இது வரும் துக்கம் வரும் ஆனால் துக்கம் வந்தால் இந்த ஞானம்னு ஒன்று இருக்குது பாருங்க ஞானம் ஞானம்னு ஒன்று இருக்கே இந்த ஞானம் வந்து என்ன பண்ணும்னா அது அதுக்குதான் அடுத்த வரி போடுறார் ரஜஸ்தபோபியாம் எதப்பி புனப்புனக விக்ஷிப்தீஹி இந்த ரஜோகுணத்தினாலும் தமோகுணத்தினாலும் மீண்டும் மீண்டும் ஞானியினுடைய உள்ளம் அலைக்கழிக்கப்பட்டாலும் அருமையான வார்த்தை இதெல்லாம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் ஞானின்னா அவர் அப்படியே இருப்பார் அவருடைய உள்ளம் எப்பொழுதும் தூய்மையாகவே இருக்கும் தெள்ளத்தெழிவாகவே இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்கு அவர் அவர் பேசற்கரிய பெருநிலையில் அவர் இருக்கிறார்னா பேசற்கரிய அது புரிந்தற்கரிய பெருநிலை என்று நமக்கு தோன்றுகிறது ஆகையினால பேசற்கரிய பெருநிலையில் அவர் விற்றிருக்கின்றார்னா அது ஒரு வார்த்தை அது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு அது ஒரு இடியம் அது ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறோம் நாம ஆனால் அது கவனமாக புரிஞ்சுக்கலைன்னா என்ன ஆயிடும்னா ஆஹா அந்த மாதிரி நமக்கு வரலையே வரலையே வரலன்னு தான் அது கிரியேட் பண்றது அந்த பெரிய நிலை பெரிய நிலை சொல்றதுங்கிறது அநேகமாக நமக்கு கில்ட்டை தான் கிரியேட் பண்றது ஏற்கனவே நமக்கு இருக்கிற துக்கம் போராதுன்னு இது வேற வரலையேன்னு இன்னும் துக்கம் அதிகமாயிடும் ஐயோ அந்த பெருநிலை வரவில்லையே அந்த பெருநிலை வரவில்லையே அப்படின்னு இருக்கும் ரொம்ப கிளீனாக சொல்லிட்டர் கிருஷ்ணர் ஞானக்கும்ாரப்தத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கிறதுனால சுகதுக்கங்கள் அவனுக்கும் வியாபாரிகமான சுகதுக்கங்கள் அவனுக்கு வரும் வியாபாரிகமான சுகதுக்கங்கள் வரும்போது அவன் மைண்டும் ஃப்ளக்சுவேட் ஆகும் ரிஷிகேஷன் லைட்டு மாதிரி ரிஷிகேஷன் லைட்டு குற்றாலம் லைட்டு கொடைக்கானல் லைட்டு நம்ம சிட்டி மெட்ராஸ்ல எல்லாம் எங்கள் ஏரியாவில் அது இல்லை அதனால் தெரியல அது நாங்கள்லாம் மினிஸ்டர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இருக்கோம் அதனால் அங்கெல்லாம் தண்ணி கஷ்டமும் அதெல்லாம் வர்றதில்லை தெரியல என்னால் விக்ஷிப்தீஹி ஃப்ளக்சுவேட்டட் மினிஸ்டர்ஸ்லாம் ஈஸ்வரம் தானே அதனால் அங்கே வர்றதில்லை விவகாரமாக ஈஸ்வரம் தானே ஒரு இதில் லெவலில் ஈஸ்வரம் அது வந்து விக்ஷிப்தீஹி விக்ஷிப்தன்னா அலையிறதுன்னு அர்த்தம் கஷிபதி அங்கங்க பிச்சு பிச்சு இருக்காது மைண்ட் கண்டிஷனும் ஃப்ளக்சுவேட் ஆகும் கிரகிருஷ்ணர் இதைத்தான் கீதையிலேயும் சொன்னார் பிரகாசம் சவருத்திச்ச மோகமே வச்ச பாண்டவ நேஷ்டி சம்பிர்த்தானி ந நிவத்தானி காங்கதி இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா ஞானியினுடைய மைண்டு ஃப்ளக்சுவேட் ஆகிற போது அந்த ஃப்ளக்சுவேஷனை பற்றி அவன் கவலை ஒரி பண்ணமாட்டான் நமக்கு ஃப்ளக்சுவேஷன்லோட நம்ம ஜாயிண்ட் ஆகிறதுனால என்ன ஆயிடணும்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து சொல்றார் சுவாமிஜி நான் வந்து ரொம்ப துக்கம் தாங்க முடியாமல் கவலைப்பட்டு இருக்கேன் துக்கம் அப்படி என் தொண்டையை அடைக்கிறது நான் அப்படி துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்ற ஆரம்பிச்சோம் அப்ப நாம வந்து என்ன சொல்ல துக்கம் உங்களுக்கு இல்லை உங்களுடைய மனதிற்கு தான் இருக்கிறது நான் சொல்றேன்னு வச்சுங்க அந்த நேரம் அவருக்கு புரியுமா இன்னும் துக்கத்தை அதிகப்படுத்துறீங்களே அவர் என்னன்னா துக்க மயமா இருக்கார் அவர்கிட்ட போய் நீங்க வந்து நீங்கள் வேறு துக்கம் வேறு துக்கத்தை அனுபவிப்பர்கள்தான் நீங்களே தவிர நீங்கள் துக்கம் இல்லை அப்படின்னா தெரியாதனமா இந்த ஆள்கிட்ட வந்து மாட்டின்ற அப்படின்னு தான் என்ன பண்றோம் வர ஒரு கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் கேட்டார் அது எப்படி சுவாமி அப்படின்னா இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்பத்தை அனுபவித்தீர்கள் இல்லையா ஆமாம் இப்போ துன்பத்தை அனுபவிக்கிறீர்கள் இல்லையா ஆமாம் அப்போ இன்பம் வந்து போச்சா இல்லையா ஆமாம் துன்பமும் வந்து போகுமா இல்லையான்னா யோசிப்பார் அவர் ஏன்னா இப்போ அவர் துன்பத்துலேயும் இருக்கிறவர் அவர்கிட்ட நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் துன்பத்திலையும் இருக்கிறவர்கிட்ட போய் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் துன்பமும் போயிடுமா இல்லையான்னா கொஞ்சம் கொஞ்சம் புத்தி இருந்ததுன்னா யோசிக்கிறார் ஆமாம் அப்போ இதில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும்னு தெரிகிறதா என்ன நீங்கள் மாறுறீங்களா அப்போ நீங்கள் துக்கியா துக்கம்ங்கிறது மனசில் இருக்கான்ண்ணா அப்படியே தலையை சொல்கிறார் ஞானி இதை பார்க்குறாங்க துக்கம் வரும்போது அது என்னென்ன அது மைண்டினுடைய கண்டிஷன் பாபத்தினுடைய இக ஜென்மனி ஜென்மாந்தரேவா கிருத்த பாபஃபலம் துக்கம் ஞானி அதை பற்றி கவலைப்படுறதில்ல நமக்கு வந்து சொல்லப்போனால் அது துக்கம் அந்த துக்கமே வராது சொல்லப்போனால் அது துக்கம் வந்து என்னென்ன துக்கம் வந்து நின்றுட்டு துக்கத்தை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு அவனுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்துடுறது காரணம் ஞானம் துக்கத்தை ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு அது ஒரு புறமாக புறப்பொருளாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஒரு சக்தி வந்துடுறது அது குரு சாஸ்திர பிரமாணாபியாம் பிராப்தம் சுவாமி வித்யாரண்யர் சொல்லுகிறார் பஞ்சதீர இல்லை மான வித்யாரண்யில் தக்ஷாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் ஒரு வித்யா சுரேஸ்வராச்சாரே சொல்றார் அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் அஹோ குரு அஹோ குரு அஹோ ஜானம் அஹோ ஜானம் அஹோ சுகம் அஹோ சுகம் அப்பா விட்டுதுராங்கிறார் சாஸ்திரத்தினுடைய மகிமையே மகிமை குருவினுடைய பெருமையே பெருமை ஞானத்தினுடைய மகிமையே மகிமை இன்பமோ இன்பங்கிறார் இன்பம் தேவையில்லை என்று புரிந்து கொள்வதுதான் இன்பம் தேவையில்லை எல்லாமே பாருங்கள் என்னமோ பண்ணுது ஒன்னாவது புரிய மாட்டேங்கிற பாருங்கள் இன்பமே தேவையில்லை நான் பேரின்ப வடிவினன் என்று புரிந்து கொள்ளுவதுதான் துன்பமும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது இதை புரிஞ்சுக்கிட்டா இன்பமும் சரி துன்பமும் சரி இதுலேருந்து ரொம்ப அழகான ஒரு கருத்து தெரிகிறது நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம்னு புரிகிறது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த யோகம் அது இதெல்லாம் பண்ணி எப்படியாவது இந்த மனதை வந்து அதை அப்படி ஒரு வழியில் கொண்டு வந்து நிறுத்திடணும் அதை வந்து அப்படியே மனதற்ற நிலை மனோநாஷாக அதுதான் தினமும் தூக்கத்தில் நடக்கிறதேப்பா மனோநாஷா நிறைய பேருக்கு இது ஒரு எண்ணம் மனசை அழிச்சுடணும் அதை பண்ணிடணும் இதை பண்ணிடணும் பாவம் சம்பிரதாயம் தெரியாமல் கஷ்டப்படுறாங்க அனுதாபந்தான் பண்ண முடியும் அணு இதெல்லாம் படித்ததுக்கு பிறகு ஒரு பஷாத்தாபமாக இருக்குது பஷாத்து தாபகா பா தாப்பா அவர் ஒரு தப்பை பண்ணிவிட்டு பின்னாடி வருத்தப்பட்டால் அதுக்கு பேர் பஷ்ச்சாத்தாபம்னு பேர் பஷத்து அது பஷ்ச்சாத்தாபா பஷாத்துனா பிறகுன்னு அர்த்தம் தாபா அப்படின்னா தான் இங்கேருந்து அங்கேயோ போயின்னு இருக்கேன் அதாவது எதுக்கு இதை சொல்லுகிறேன்னு சொன்னால் ஞானி அதை பற்றி ஞானிக்கு பஷாத்தாபமோ எதுவும் கிடையாதுன்னா அவன் தர்மமாக இருந்து ஞானத்துக்கு வந்திருக்கான் ஜனங்களை பார்த்து நாம் வந்து இதை புரிஞ்சுக்கிறதுன்னு நிறைய பேர் வந்து மைண்டை வந்து மைண்டை வந்து இந்த யோகம் அது இது ஏற்கனவே ஜனங்களுக்கு இது அந்த மைண்டு தானே அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது மைண்டு இருக்கிறதுனால மைண்டை நீக்கணுமா எப்படி மைண்டு யாரோட சிருஷ்டின்னா நீங்களாக படைச்சிங்க மனசை மனசு பகவானோட சிருஷ்டி அந்த மனசில் இருக்கிற நல்ல எண்ணங்களை நீங்கள் பண்ண முடியும் மனசை யாரும் அழிக்க முடியாது அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அழிக்கிறது முட்டாள்தனம் வேண்டிய அவசியம் இல்லை மனசில் ப்ராப்ளம்னா அது அறிவுபூர்வமாக தான் சரி பண்ண முடியும் மனசை நாம் அழிக்கிறதுக்கு நம்மளால முடியாது மனசை அழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை வேதாந்த அதைத்தான் சொல்லுகிறேன் இதுதான் யோகத்துக்கும் வேதாந்தத்துக்கு உள்ள வித்தியாசம் ஆகினால் வித்வான் விவேக்கி ஆனவன் என்ன பண்ணுகிறான் மோபியாம் விக்ஷிப்தி புனப்புனடிக்கடி இந்த ரஜஸும் தமசும் வந்து மனசை வந்து அலக்கழித்தாலும் கூட என்ன பண்றான் தோஷ திருஷ்டி என்ன பண்றான் ஸ்ட்ராங்கா அதில் இருக்கிற தோஷத்தை நினைக்கிறானு ரஜஸ் வரும்போது என்ன பண்ணுகிறது ஆசை வருகிறது தமஸ் வரும்போது என்ன பருகிறது சோம்பேறித்தனம் வருகிறது இதனால் அலக்கழிக்கப்பட்டாலும் துக்கம் வந்தாலும் அதாவது இது இது வந்து செயல்பட்டாலும் அல்லது செயலின் பலனை அனுபவித்தாலும் மனது செயல்பட்டாலும் சரி மனது செயலின் பலனை அனுபவித்த மனது செயல்படும் இல்லையா சிந்திக்கிற போது செயல்படுகிறது பலனை அனுபவிக்கிற போது மனசுதான் அனுபவிக்கிறது சிந்தித்து செயலாற்றுகிறது பிறகு செயலாற்றியதன் பயனை மனதே அனுபவிக்கிறது மனது சிந்தித்து செயலாற்றுகிறது செயலாற்றியதின் பயனையும் மனதே தான் அனுபவிக்கிறது ஆக அதுல வந்து செயலாற்ற வைக்கின்றதும் ரஜஸ்தமஸ்தான் செயலாற்றுவது அல்லது சோம்பேறித்தனமாக இருக்க வைப்பதும் மனசுதான் அதனுடைய பயனை அனுபவிப்பதும் மனசுதான் இப்படி விக்ஷிப்தீகி அலைக்கழிக்கப்பட்டாலும் செயல் புரிந்தும் பலனை அனுபவித்தும் அலைக்கழிக்கப்பட்டாலும் தோஷ திருஷ்டிகி தோஷ திருஷ்டிகினா அதில் இருக்கிற தோஷங்களையெல்லாம் அவன் பார்க்குறான் இது முதல்ல அப்படித்தான் பார்க்கும் டாக்டர் சொல்லியிருக்கார் ஸ்வீட் சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கார் டாக்டர் என்ன சொல்லியிருக்கார் ஸ்வீட் சாப்பிடாதீங்க ஸ்வீட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு இன்னும் அதிகமாக இடைஞ்சல் வரும் நீங்கள் யார் கொடுக்குறாங்களோ அவங்க யார் கொடுத்தாலும் சரி சுவாமி நீங்கள் வந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லிவிட்டார் அப்புறம் வந்து பெரிய பெரிய படாபடா சுவாமிஸ் எல்லாம் வந்து சுவாமி சாப்பிடுங்கிறாங்க வச்சுங்க அவங்க சொல்கிறாங்களேன்னு தெரியாமல் சாப்பிட்டுட்டோன்னு வச்சோம் அப்புறம் கடைசியில் அஹோராத்ரே தடபுடா அப்புறம் கடைசியில் டாக்டர் டாக்டர்னு ஓடணும் அப்புறம் அவர் பவர்ஃபுல் மெடிசனை கொடுக்கணும் அந்த பவர்ஃபுல் மெடிசனுக்கு சைடு எஃபெக்ட் வரும் சைடு எஃபெக்ட் வந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் இன்னும் மருந்து கொடுக்கணும் அப்புறம் மருந்தோ மருந்து மருந்துன்னு கொடுத்து ஸ்ட்ரென்த்து போய் ஹெல்த்து போய் சொல்றான் பாருங்க புத தசை போய் சனி தசை புதம் புத்தி போய் வியாழம் புத்தி போய் வெள்ளி புத்தி போய் ஓம் புத்தியும் போய் ஏன் புத்திய கேட்க வந்தேன்னு மாதிரி எல்லாமே போய் தான் ஒரு ஜோசியங்கிட்ட ஒருத்தன் போனான் அந்த சைக்கலாஜிக்கலுக்கு ஜோசியம் இருக்கலாம் அது வேற விஷயம் இருந்தாலும் கூட அவர் பார்த்தார் பார்த்துட்டு எப்படி பார்த்தார் ஓஹோ வியாழ புத்தி போயிடுச்சு வெள்ளி புத்தி போச்சு சனி திசையில் ராகு புத்தி போச்சு கேது புத்தி போச்சு சனி புத்தி போச்சு எல்லாம் எழுதினார் எழுதி கடைசியில் ஓம் புத்தியும் போச்சு நீ ஏன் புத்தியும் நம்பி வந்திருக்கேன்னார் அது மாதிரி டாக்டர் சொன்னார்ன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ண வேண்டாம் சொன்னால் ஒரு தொட்டு நல்லா கண்ணில் ஊற்றி நமஸ்காரம் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க தீந்து வந்து ஸ்வீட்டு சாப்பிட்டா அதில் என்னெல்லாம் தோஷம் வரும்னு தெரிஞ்சதுக்கு பிறகு சாப்பிடலாமான்னா அதனால் நமக்கு ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது சாப்பிட்டோன்னு சொன்னான் அவர் அவஸ்தப்படுறது நாம் தான் ஆகின இந்த ஞானி என்ன பண்ணுறான் வித்வான் ஐயோ வேண்டாம் சுவாமி எனக்கு வேண்டவே வேண்டாம் அந்த மனசில் அது தோன்றுகிறது நீ இதை இதெல்லாம் பண்ணால் என்ன குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்லாம் கேட்குறது அதுக்கெல்லாம் நியாயம் அது மாத்திரம் இல்லை ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் மைண்டு வீக்கு பக்கத்தில் இருக்கிற வேறு தூபம் போடுறாங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்க அதில் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் மனசு தாங்க காரணம் எல்லாம் மனசு சரியா இருந்தால் என்னவோ மனசு என்னவோ சர்வசாதாரண வஸ்து மாதிரி மனசு தாங்க காரணம் மனசை கொஞ்சம் ஆழமாக கவனிச்சா தான் தெரியும் எத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம மேலோட்டமாக தான் மனசை கூட கவனிக்கிறோம் கவனம் மனசை கூட ஆழமாக நம்ம பார்க்குறது இல்லை மனசை கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம்மானா தெரியும் மனசை மேலோட்டமாக பார்க்குறதுனா நமக்கு ஒன்றும் தெரியுது இல்லை மனசு சுத்தமாக இருந்தால் போருங்க கோயில்களுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லைங்க எல்லாம் ஒன்று நல்லவனாக இருந்தால் போருங்க என்னவோ நல்லவனாக இருக்கிறது சர்வசாரமாக வர்ற மாதிரி தலைவனு என்ன கூட நல்லவனாக முடிய மாட்டேங்கிறது அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு மனசு சுத்தமாக இருக்கணும் உள்ள என்ன டெட்டால் பெனாயில் விட்டு கழுவ முடியும் மனது சுத்தம் பண்ணுறதுக்கு எவ்வளவு சாதனைகளை சாஸ்திரங்களை சொல்லி வச்சுருக்காங்க என்ன பண்ணுறானா தோஷ திருஷ்டி தோஷ திருஷ்டினா அதில் வந்து என்னெல்லாம் தோஷம் இருக்கு நேற்றுக்கே சொல்லிவிட்டேன் அதெல்லாம் அதில் வந்து துக்க மிஸ்ரி தவம் அதிருப்திகரத்துவம் பந்தகத்துவங்கிற மூன்று தோஷங்கள் இருக்கிறது அது பின்னால் துன்பம் தரும் பின்னால் துன்பம் தரும் இந்த துன்பத்துக்கு நாம் நிச்சயமாக தயாராக இருப்போமா இல்லாட்டி கொஞ்சம் ட்ரையல் பார்ப்போமா இப்போவே கொஞ்சம் அது துன்பத்தை நாமாக வரவழைத்துக்கொண்டு துன்பத்தை தாங்க முடியுமா என்று பார்க்க முடியுமா அதெல்லாம் பார்க்கணும் நாமளாகவே அது ஒரு ட்ரயல் பார்த்தணும் துன்பத்தை தாங்க முடியுமா நம்மால் அப்படின்னா வேணும்னு ஒரு துன்பத்தை கிரியேட் பண்ணுறது வில்ஃபுல்லாக துன்பத்தை கிரியேட் பண்ணுறோம் அதாவது உதாரணத்துக்கு டாக்டர் சொல்கிறார் உப்பு ஜாஸ்தி சாப்பிடாதீங்க ஊறுகாயெலாம் சாப்பிடாதீங்க சொல்கிறேன் சரி கொஞ்சம் நல்லா ஊறுகாயை உப்பாகவே திங்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது தாங்க முடிகிறதான்னு தெரியும் எங்கே தாங்கிறது ஆளே நினைவே கிடையாது டாக்டர் நல்லாதான் எல்லாம் காரசாரமாக போட்டால் சாப்பிட்றதுக்கு என்ன குறைச்சல் வந்து எல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச அம்மா தாயே வேண்ட வேண்டாமா மகாமோகினி வேண்ட வேண்டாம் முதல் சர்வ ஜாகிரதையாக இருந்துட்டோம்மா நான் தப்பிச்சுக்கலாம் அதுக்கு தான் தோஷ திருஷ்டின்னு பேர் தோஷ திருஷ்டி தோஷ திருஷ்டி இருந்ததுன்னா விவேகம் இருந்தால் அந்த தோஷ திருஷ்டி இருந்தால் தோஷ திருஷ்டி மாற்றம் போராதுங்கிறவர் என்ன சொல்றார் அத்தந்திரிதா சோம்பேறித்தனம் இல்லாமல் தந்திரித்தஹான்னு சொன்னால் அர்த்தம் ஸ்லோகம் ஞாபகம் இருக்கேயம் எல்லாம் அந்த வாக்கியம் எல்லாம் கீதையிலிருந்து கிடைக்கிறது வாருங்க அதந்திரித்தா அதந்திரிதா சன் அப்படின்னா நிறுவோம் சோம்பேறித்தனம் இல்லாமல் அறிவாளியானவன் சோம்பேறித்தனம் இல்லாமல் தோஷ திருஷ்டியோடு என்ன பண்ணுகிறான் சப்ளை பண்ணிக்கணும் ஆத்மஸ்வரூபரே மனஹா யுஞ்சன் தன்னுடைய ஆத்ம வடிவாக இருக்கும் இறைவனை இறைவனிடத்தில் மனதை செலுத்தி தமிழ்ல போட்டிருக்கு பாருங்க விவேக்கியானவன் ஜஸ்தமோ குணங்களால் அ புத்தி அலைக்கழிக்கப்பட்டாலும் அவற்றால் ஏற்படும் குற்றங்களை உணர்ந்தவனாய் விழிப்புணர்வுடன் அதந்திரிதகாங்கிறதா விழிப்புணர்வுடன் சோம்பேறித்தனம் இல்லாமல் அலர்ட்டாக இருந்து கொண்டு சர்வ ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் கொஞ்ச நேரத்துக்கு தான் கஷ்டமா இருக்கும் இப்போ வந்து மனசு வந்து ஒரு பொருளை ரொம்ப நாடியே தீரணும்னு நினைக்கிதுன்னு வைங்க நீங்கள் அதை வந்து கட்டுப்படுத்துகிறீங்க கண்ட்ரோல் பண்ணுறீங்க கண்ட்ரோல் பண்ணுற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் அப்படியே பண்ணிட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகிடும்னா ஜெயிச்சுடலாம் நமக்கு அந்த கொஞ்சம் நேரம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கறதுக்கு பொறுமை இல்லை பொறுமை இல்லை அதை ஜெயிச்சு அப்புறம் சில இன்னொரு ஃபிலாசபி அதை இப்போ சொல்லிடணும் இன்னும் அதர் ஆசைகளை அனுபவித்து தீர்க்க வேண்டும் இது இன்னொரு பிலாசபி அனுபவிச்சாதான் போகும் அப்படியா உனக்கு எத்தனை ஆசை இருக்கு கண்ணு முண்டோட மாதிரி உனக்கு அப்பா அப்பா உனக்கு ஆசை எத்தனைப்பா இருக்கு ஆசை எத்தனை இருக்கா இருங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னா எல்லாம் எழுதி பார்த்தோம் போயின்ட்டு இருக்குது பேஜ் பேஜாக போயிட்டு இருக்குது நிற்க மாட்டேங்குது அப்புறம் ஏற்கனவே நம்ம ரிஷிகசுக்கு வரதுக்கு முன்னாடி ஆசை கொஞ்சம் இருந்தது இங்கே வந்தவுன்னே இன்னும் அதிகமாக ஆயிடுச்சு அதை வாங்கணும் இதை வாங்கணும் அங்கே வாங்கணும் கேட்பாங்களே என்ன கொண்டு வந்தேன்னு கேட்பாங்களே அவங்களுக்கு அதை வாங்கணுமே காலேஜ் கிளாஸ் முடிஞ்சவொடனே அதுதான் தியானம் சுவாமிஜி கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் என்ன ருத்ராட்சமாலே எப்படி இந்த பாடம் நல்லாயிருக்கா சுவாமி சும்மா தமாஷ்கா சொல் வாங்க வாங்க போய் வாங்க நல்ல காரியம் அது புண்ணிய காரியம் ரொம்ப அலர்ட்டாக இருந்து கொண்டு என்ன பண்றான்னா ஆத்மஸ்வரூப பூதமாக இருக்கிற அந்த ஈஸ்வரங்கிட்ட மனசை வச்சுரதி மனஷ் சஞ்சலமஸ்திரம் தத்தஸ்தோனியம் ஆத்மநேவம் நயேத் பகவான் ரொம்ப அழகா சொல்றேன் எங்கெங்கெல்லாம் மனசு போகிறதோ அங்கங்கேருந்து அந்த மனசை தூக்கிடுவா அப்படிங்கிறார் தூக்கிடுவான்னு நிறுத்துவான் இப்படி பிடிச்சுக்க முடியாது மனசில் நினைக்கணும் அதனால அந்தந்த விஷயங்கள்லேருந்து அதை மீட்டெடுத்து ஆத்மன்னேவ வசம் நயேத் ஆத்மன் ஏவ வசம் எல்லாம் பருவம் யுஞ்சன் வேதத்தில் இந்த யுஞ்சின் யுஜ் யுஜு தாத்து யூஸ் பண்ணியிருக்கிறது நிறைய பண்ணியிருக்காங்க இதில் தான் வந்து வார்த்தை யுஞ்ச மன உதயுஞ்சே தியா ரொம்ப அழகான வேத வாக்கியங்கள் இருக்குது தியா யுஞ்ச தே மன உதயுஞ்சே இந்த வாக்கியம் தான் யோகசாஸ்திரத்துக்கெல்லாம் அடிப்படையிலாம் சொல்கிறாங்க வேத வாக்கியம் தியா விப்ரோ விப்ரஸ்ய ப்ரஹதோ விஷித அறிவாளியானவன் என்ன பண்ணனும்னா தியப்யிருபிதா எவன் வந்து மனச வந்து நல்ல விஷயத்துல மனசை செலுத்துறானோ அவன் அந்தணர்களுள் சிறந்த அந்தணன் அப்படிங்கிறது வேதம் பேரறிவாளி என்று நாலாம் காண்ட புராணத்துக்கு வேதத்துக்கு எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு பாருங்க மனஹா யுஞ்சன் மனசை வந்து ஈஸ்வரங்கிட்ட வச்சு மனசை இதுல வைக்காம அழிஞ்சு போகிற வஸ்துக்கள்ல எல்லாம் வைக்காம சஜ்ஜதே அதில் அவன் பற்றுக்கொள்வதில்லை என்ன பண்ணிட்டான் மனசை திருப்பிட்டான் மனசை திருப்பிட்டான் ஈஸ்வரன் அல்லது நான் யாரு பூர்ணன் அபூர்ணனா இருந்தால் தானே பொருளை சேர்க்கணும் மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாத்தி திரமாத்வயம் அஸ்மி அஹம் என்னிடத்துல தான் இந்த பிரபஞ்சமே சிருஷ்டி ஆகிருக்கு மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் என்னிடத்துல தான் அத்தனை இருக்கிறது மயி சர்வம் லயம் யாத்தி என்னிடத்திலேயே ஒடுங்கிறது அப்போ நான் என்னதுக்கு போய் பொருளை நாடணும் அனைத்து பொருள்களுக்கும் ஆதாரம் நானே அப்படி புரிஞ்சுக்க பிறகு எதுக்காக ஆசைப்படுவானா மையே சகலம் ஜாத்தம் மயிசர்வம் பிரதிஷ்டம் மயிசர்வம் லயம் ஜாதி தத்ம அத்வயம் அஸ்மி அஹம் அது வாங்க அதனால் என்ன அஹம் பூர்ண அகம் பூர்ணான்னு யார் தியானம் பண்ணுறானோ அவன் அனித்தியமான தன்னை எல்லைப்படுத்திக் கொண்டு அபூர்ணனாக்கி கொள்ள விரும்ப மாட்டான் பூரணனாக தன்னை புரிந்து கொண்டிருக்கின்ற அறிவாளியானவன் அபூர்ணமான பொருள்களை மட்டுமே தன்னுடையதென்று கருதி தன்னை குறுக்கிக் கொண்டு துன்பப்பட மாட்டான் நம்ம என்ன பண்றோம் இதெல்லாம் என்னது இதெல்லாம் என்னது அதெல்லாம் உண்ணுது இந்த ஏக்கர் இத்தனை ஏக்கர் என்னது இத்தனை ஏக்கர் உண்ணுது இது வந்து உண்மையிலேயே ஈஸ்வரனு உண்மையிலேயே ஈஸ்வரனுடைய பூமிய ஈஸ்வரனுடைய பூமிய நாம அளந்து கணக்கு போட்டு பாரு என்னது விவகாரத்துக்காக வச்சிருந்தா பரவாயில்ல ஆழமான மனசில் இது உட்கார்ந்துருக்கு அதான் ப்ராப்ளம் ஆழமான மனசுல உட்கார்ந்துருக்கு விவகாரத்துக்காக இருந்தால் பரவாயில்ல காவேரி இதெல்லாம் எங்கிழுது உனக்கு காவேரி தண்ணி கொடுக்க மாட்டேன் இதெல்லாம் தான் அபூர்ணமாக்குறது பூரணமான இந்த நதியை ஓரளவுக்கு வியாஹாரிகங்க அணையை போட்டு போடுத்து அபூர்ணமாக்கி அதுக்கு உரிமை கொண்டாடி வெட்டு க வெட்டு குத்து கொலை சண்டை ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டியில் ஒரு தோஷமும் இல்லை என்ன ஆனந்தமான ஈஸ்வர சிருஷ்டி பாருங்கள் மலைகள் நதிகள் ஈஸ்வர சிருஷ்டியில் என்ன குற்றம் இருக்கிறது நம்ம உடம்புல என்ன நல்ல படைப்புத்தானே இறைவன் படைத்திருக்கான் ஆனால் நம்ம அபிமானங்கிற ஒன்று நாம் சிருஷ்டி பண்ணியிருக்கோம் அறியாமையினால நாம் அதை சிருஷ்டி பண்ணிட்டு அவஸ்தப்படுறோம் ஆகையினால சஜ்ஜத்தை சஜ்ஜத்தேன்னா ஒட்டிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் அதுக்காக ஓடி போகிறதுன்னு அர்த்தம் இல்லை ஒட்டிக்கிறது இல்லைன்னா ஓடி போகிறதில்லை ஒட்டிக்கிறதும் இல்லை அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறோம் எக்ஸாம்பிள் நளினி தலகத்தை ஜலம் பத்ம பத்ர ம இவ அம்பி தாமரையில் இங்கே இருக்குது வச்சுங்களேன் அடியில் தண்ணி இருக்குது சைடில் தண்ணி இருக்குது மே க இந்த பக்கம் தண்ணி இருக்குது மேலேயும் தண்ணி இருக்குது ஆ மேலே தண்ணி இருக்குது மேலே கவர்மெண்ட் உட்காந்துருக்கு கீழே குடும்பம் உட்காந்துருக்கு இந்த பக்கம் சொந்தக்காரங்க உட்காந்துருக்காங்க இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க இத்தனையும் சுற்றி இருக்குது ஆனால் தாமரையில் தண்ணி இப்படி எடுத்து அது தெரியும் ஒன்று கூட ஒட்டலைன்னு இல்லாட்டி கொப்பரம் தேங்காய் எடுத்துக்கோ அது என்னதான் உருட்டினா என்னன்னா அது நல்ல அதோட ஒட்டல் ஆனால் தேங்காய் உள்ளுக்குள்ளே இருக்கான்னா இருக்கு ஒட்டி இருக்கான்னா ஒட்டலை நான் சஜ்ஜதே நஜ்ஜதே சஜ்ஜத்தைன்னா ஒட்டுறதில்லை ஃபெவிக்கால் மாதிரி ஒட்டிக்கிறது இல்லைன்னு டி டிட்டாச்சாக இருக்கான் இதே சரீரத்தில் இருக்கான் இதே உலகத்தில் இருக்கான் எல்லார மாதிரியும் இருக்கான் அவனும் சாப்பிட்றான் அவனும் தூங்குறான் எல்லாட்டையும் நல்லா விவகாரம் பண்ணுறான் எல்லாம் பண்ணிட்டுருக்கான் ஆனால் அதே சமயம் விஷயம் புரிஞ்சு வச்சுருக்கான் எதுலேயுமே சிக்கிக்காத எப்போது நீ வந்து பகவான் ஒன்று உன்னுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சிரு அது உயர்ந்தது ஞானம் இல்லாட்டி குறைஞ்ச பட்சம் ஈஸ்வரனையாவது எப்போவும் நினைத்து கொண்டிரு பகவான் வேறே நினைச்சா தப்பு கிடையாது ஆரம்பத்தில் அது சில லாஜிக்கல் ப்ராப்ளத்தினால்தான் ஈஸ்வர ஜீவேஸ்வர ஐக்கியம் எல்லாம் சொல்கிறோம் அப்படி சொல் லாஜிக்கலுக்காகத்தான் அது ரொம்ப முக்கியமாக வச்சிருக்கோம் நாம ஸ்ருதிக்காகவும் லாஜிக்கெல்லாம் விரோதமாக வருகிறதுங்கிறதுக்காக தான் ஜீவேஸ்வர ஐக்கியத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறோம் நாம அதுல உண்மையிலயும் சில பிரச்சனைகள் இருக்கு வேதாந்தம் படிச்சதுக்கு பிறகுதான் ஈஸ்வர பக்தி கூட வியாபாரிகமா ஒழுங்கா வரும் வேதாந்தம் படிக்கலன்னு சொன்னா வியாபகாரிகமா ஈஸ்வர பக்தி கூட சரியா வராது வேதாந்தம் படிச்ச உடனே வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு நிறைவு இருக்கிற மாதிரி தெரியும் எல்லாத்துக்குமே ஒரு நிறைவு இருக்கிற மாதிரி தெரியும் குடும்பத்துல ஒரு நிறைவு இருக்கிற மாதிரி தெரியும் நாம சம்பாதிக்கிறதுல ஒரு நிறைவு இருக்கிற மாதிரி தெரியும் வேதாந்தம் வந்து என்னமோ நம்மள அப்படியே தண்ணி என்ன ஒரு செக் கொண்டு போய் தனிமைப்படுத்த வேதாந்தம் இந்த உலக வாழ்க்கையை எங்கனம் வாழ வேண்டும் என்று தான் எங்கயோ நம்மளை கொண்டு போய் தனியா காட்டுல கொண்டு போய் விடுற மாதிரி பண்ணல வேதாந்தம் அப்படி பண்ணினா வேதாந்தத்தை வேதாந்த இத்தனை வருஷம் இருக்க முடியாது இதை வந்து என்ன பண்ணணுங்கிறார் இதை தியானம் பண்ணணும்ப்பா இதை வந்து இந்த இது வந்து சும்மா இல்லை இதை நிறைய தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பதிமூணாவது ஸ்லோகத்தில் நிதித்தியாசனம் சொல்கிறார் பகவான் அதனால் இந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் மனசை வைத்துன்னு இருக்குது ஆனால் அதுக்கு வந்து ஆப்ஜெக்டே சொல்லலை ஸ்லோகத்தில் மனதை வைத்துன்னு சொல்லிருக்கு மனதை இணைத்துன்னு இருக்குது ஸ்லோகத்தில் இல்லை நம்ம தமிழில் பொழிப்புற கொடுக்குறப்போ கொடுத்தாச்சு சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிடும் அதில் ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஆத்மஸ்வரூபூத ஈஸ்வரே மனஹாயுஞ்சன் ஆத்மஸ்வரூபமாக விளங்குகின்ற இறைவனிடத்தில் இந்த இடத்துல நிர்குணம் பிரம்மதான் இந்த இடத்துல என்ன நிர்குணம் சத்துவகுணத்தை கடக்கணுங்கிறதுனால நிர்குணம் பிரம்மனை தான் சொல்லிருக்கு இந்த இடத்துல மனஹாயுஞ்சன் நிர்குண ஈஸ்வரே மனஹாயுஞ்சன் அருவ கடவுள் உணங்குறிகளை கடந்த ஈஸ்வர தத்துவம் என்று சொல்லுகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் நிதித்தியாசனம் சொல்லுகிறார் நிதித்தியாசனம் சொன்னா இந்த விஷயத்தை நன்றாக தியானம் பண்ண வேண்டும் இன்னும் இதை தெளிவாக கிருஷ்ணர் திரும்பவும் சொல்ல போறார் அப்பதான் இன்னும் கிளாரிட்டி வரும் நமக்கு இருந்தாலும் இங்க என்ன சொல்றாருன்னா நீ நன்றாக நிர்குண பிரம்மத்தை தியானம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார் சகுண பிரம்மத்தைச் சொல்லலை நம்ம வந்து சங்கசக்கர கதாதாரி மகாவிஷ்ணு சூலதாரி சிவன் சக்தி அந்த மாதிரி சொல்லலை நிர்குணம் நிர்குணம்னா இங்கே வந்து கருத்துக்களை தான் தியானம் பண்ண முடியும் நான் பூரணமானவன் நான் தூய்மையானவன் நான் சுத்தமானவன் அந்த மாதிரி கருத்துக்கள் நான் நானே எங்கும் நிறைந்தவன் அப்படிங்கிற தியானம் இறைவன் வேறு நான் வேறு அல்ல அப்படிங்கிற அந்த தியானத்தை தான் சொல்லுகிறார் பதிமூணாவது ஸ்லோகத்தில் இது வந்து பன்னெண்டாவது ஸ்லோகத்தை வந்து ஒருத்தன் கேள்வி கேட்கலாம் அது ஒரு கனெக்ஷன் கொடுக்குறார் இதெல்லாம் யாருக்கு முடியும் அப்படின்னா நன்றாக தியானம் பண்ணியானா இது சாத்தியம்னு சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு ஸ்ரீதரி சொல்கிறார் ஸ்ரீதரி வியாக்கியானத்தில் இருக்கு ஸ்லோகம் படிக்கலாம் மயுஞ்சீத்த மனோமயர்ப்போயம் ஜித்தோஜித்தன இது தியானத்துக்கு வழி சொல்லிக் கொடுக்குறார் இதில் சிம்பிளாக சிலதை சொல்லுகிறார் ஒரு மனிதன் என்ன பண்ணணும்னா அப்புறமத்தா பவேத் முதல்ல கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதான் கல்யாணத்தில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சுலக்னே சாவகதானா சுமுகூர்த்தே சாவகதானா குர் அவதானம் அவதானம் கஜகோவிந்தத்தில் பார்க்கிறோம் அவதானம் சொன்னா மனதை அதிலேயே வை கவனமாக இரு அவதானம்னா கவனம் கணவனை மனைவி பெரியவங்க எப்படி வாழ்த்துறாங்கன்னா வாழ்க்கையில் விழிப்புணர்வோடு வாழுங்கள் உங்களுக்கு நல்ல முகூர்த்தங்கள் உங்களுக்கு நல்ல விழிப்புணர்வை கொடுக்கட்டும் நல்ல லக்னங்கள் உங்களுக்கு நல்ல விழிப்புணர்வை கொடுக்கட்டும் முகூர்த்தங்களை நீங்களும் விழிப்புணர்வோடும் நல்ல காலங்களை கவனியுங்கள் வாழ்க்கையை கவனமாக வாழுங்கள் அருமையான மந்திரங்கள் கல்யாண மந்திரங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனை பக்குவப்படுத்துறதுக்காகவே இருக்கு அந்த மந்திரங்கள் எல்லாமே சாவதான் கேர்ஃபுல் அதனால இப்ப நம்ம என்ன சொல்றோம் இங்க கங்கைக்கு போகும்போது எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கும் இந்த பால் காலில் கால் வச்சோம்னா கொஞ்ச நேரத்துல தலையில தான் கபால மோக்ஷம் தான் கபால மோட்சம்னா என்ன தெரியுமா இந்த இடத்துக்கு பேர் கபாலம்னு பேர் அப்படியே உடஞ்சிடும் அதே சொல்கிறாங்களே என்னோட யோகிகளுக்கெல்லாம் தலை வழியாக உயிர் போகுங்கிறாங்கல்ல அது மாதிரி இங்கே நமக்கு வந்து நிஜமாகவே அப்படியா அது நம்ம கல் வந்து எல்லா கல்லுமே ஜாகிரதையாக கால் வைக்கணும் இல்லை கொஞ்சம் ஏமாந்தால் அன்றைக்கி கூட கங்கா ஆர்டி இருக்கிற போரோ ஒருத்தர் வந்து டக்குன்னு விழுந்தார் அது வழக்கமாக நிறைய பேர் விழுவாங்க நமஸ்காரம் பண்ணுவாங்க அது வந்து அவங்க வில் இல்லாமல் பண்ணுற நமஸ்காரம் நமஸ்கார அப்பிரம்து அப்பமத்தியம் உபன அப்பிரமத்திரங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது பிரமாதா பிரமாதான்னா தமிழ் பிரமாதம் வேற தமிழ்ல பிரமாதம்னா இருக்கு சுவாமி சமஸ்கிருதத்துல பிரமாதமா இருக்குமா பிரமாதமா இருக்குன்னா தப்பு தப்பா இருக்கு ஆனா உண்மையிலேயே அது என்னன்னா பிரமோதமாக இருக்குன்னு சொல்ற வேண்டியது பிரமாதமாக இருக்குன்னு வந்துருச்சு தமிழ்ல அப்படி ஆகி போச்சு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறதுன்னு அர்த்தம் பிரமோதமாக இருக்கிறதுன்னு சொன்னா உள்ளத்திலே மகிழ்ச்சியை கிளப்பக்கூடியதாக இருக்கிறது அதனால தான் மகாவிஷ் இவர் மகாகணபதி கையில் என்ன வச்சுருக்காருன்னா மோதக்கம் மோதம் கரோத்தி முதம் கரோத்தி முதக்கம் ஆகையினால அவர் வந்து என்னென்னா மோதக்கம்னு சொன்னால் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் பூரணம் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா ஸ்வீட் அங்கேயே போயின்ட்டு இருக்கேன் எதுக்கு இது சொல்கிறேன்னா பிரமோதம் அப்படிங்கிறத போய் தமிழில் பிரமாதம் ஆயிருக்கு நான் முத முதல்ல ஆந்திராவுக்கு போயிருந்தேன் ஒரு ஆந்திராவுக்கு போயிருந்தபோது வீட்டில் வந்து உட்கார்ந்துருந்தாங்க இது எப்படி இருக்குன்னு ஆர்வத்தில் வந்து காமிச்சார் பக்கத்தில் எல்லோரும் இருந்தாங்க பிரமாதமாக இருக்கேன் அப்படின்னு அந்த ஆள் ஒரு மாதிரி பார்த்தார் பார்த்த உடனே இவர் சொன்னார் பக்கத்தில் ஏ அப்படின்னா சொல்லாதப்பா அப்படின்னார் ஏன் இப்படின்னார் பிரமாதம்னா இங்கே தப்புன்னு அர்த்தம் ஆந்திராவில் தமிழ்நாட்டிலாம் வேற பிரமாதம் அவருக்கும் சொல்ல தெரிஞ்சவருக்கும் சரியா தெரியல அப்புறம் சமஸ்கிருதம் வாஷப்பட்டு தான் தெரிஞ்சுது பிரிமேந்திரி கொடுத்தார் பிரம்மாண்டமா இருக்கு பிரம்மாண்டத்துலதான் இது இருக்கு ஆனா பரவாயில்ல பிரம்மாண்டமா இருக்கு விட்டலாச்சாரியாவின் பிரம்மாண்டமான தயாரிப்பது பிரம் பிரத்துக்குள்ளதான் இருக்கு இதெல்லாமே பரவாயில்ல பிரம்மாண்டமாக இருக்கு நம்ம சில வார்த்தையை கவனிக்கிறதே இல்லை என்ன சொல்றோம்னு கொஞ்சம் யோசிச்சா என்னதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்றோம்னே தெரியறதில்லை அலர்ட்டா இல்லை அதனால இங்கே அப்புறமத்தா பவேத் முதல்ல அலர்ட்டா இருக்கணுமா கொண்டு அலர்ட்டா இருந்து கொண்டு அனிர் விண்ணகா அர்த்தம் கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம மனசு ரொம்ப ஏமாத்திடும் நமக்கே நமக்கு நல்ல ச ஜஸ்டிஃபைலாம் பண்ணுவது அதெல்லாம் பரவாயில்ல எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் ஓகே அப்படின்லாம் சொல்லுவோம் நம்ம வாழ்க்கையில் அடைய வேண்டிய குறிக்கோளை அடைஞ்சாச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தால் கூட தப்பு இல்லை அது வராது அப்படி ஒருவேளை இருந்தால் பரவாயில்லை ஆனால் அது வரைக்கும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது ஆலசியம்ஹ் மனுஷியானாம் சரீரஸ்தோ மகான்றிப்பு சோம்பேறித்தனம் தான் மனிதனுக்கு மாபெரும் சத்ருன்னு சொல்லியிருக்கு சோம்பேறித்தனம் அதனால அனிர்விண்ணகா இந்த இடத்துல வைராக்கியம்னு ஒரு அர்த்தம் உண்டு அப்புறம் இன்னொரு அர்த்தம் வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் அவர் வந்து அனலசகான்னு எழுதியிருக்காரு ஸ்ரீதர ஸ்ரீதரி வியாக்கியான அனலசஹா அனலசஹான்னா ஆலசியம் இல்லாமல் அர்த்தம் அனர்வின்னஹா அப்புறம் என்ன பண்ணணும்னா ஜித ஆசனஹா ரெண்டு ரெண்டு இது சொல்கிறார் அப்புறமத்தகாங்கிறது விவேகத்தை குறிக்கிறது அனிர்விண்ணகாங்கிறது வைராக்கியத்தை குறிக்கிறது அப்புறம் அணிர்விண்ணகாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சோம்பேறித்தனம் இல்லாமல் என்ன பண்ணணும்னா ஜித ஆசனஹா நன்றாக உட்காரத்துக்கு ஆசன ஆசன சித்தி பழனும் ஆசன சித்தினா தியானத்துக்கு உட்காந்தா காலை மாற்றப்படாது அதுக்கே தான் ஆசன சித்தின்னு பேர் சும்மா சும்மா நமக்கு நமக்கு நம்ம தியானம் ஆரம்பிக்கிற போதே நமக்கு வயசு வயசு வந்து கிட்டத்தட்ட எழுபது அறுபத்தஞ்சி காலு முட்டி முட்டி வலி தெரியும் இப்போ எங்களுக்கெல்லாம் தெரியாது எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆப்போ தெரியும் நல்லா அது வரப்போகிறது நல்லா தெரியும் அதுக்கு ரெடியாக இருக்க வேண்டி கடவுளே அது வந்தால் தாங்கிக்கிறதுக்கு சக்தியை கொடுக்கும் அது வரும் சந்தேகம் இல்லை முட்டி வலி முழங்கால் வலி முட்டி குழங்குற எண்ணெயை தடவின்னு முட்டி முட்டி குழங்குற எண்ணெயின்னு ஒன்று உண்டு அதுக்கப்புறம் விட்டுடுவோம் அந்த அப்புறமத்த நிர்வண்ணாக ஜித ஆசனாக சித்தி பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஜித சுவாச சுவாசத்தையும் ஜெயிக்கணும் இதுக்கெலாம் நிறைய அர்த்தம் இருக்குது முதல்ல உடம்பை கட்டுப்படுத்தணும் பாடியை வந்து கட்டுப்படுத்தணும் அதுக்கப்புறம் சுவாசத்தை அன்னமய கோஷத்தை கட்டுப்படுத்தி பிறகு பிராணமய கோஷத்தை கட்டுப்படுத்தி ஜித சுவாச அப்புறம் என்னென்னா யதா காலம் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் மனஹாமயி அற்பயன்னு அணுயுஞ்சித நான் பிறகு அண்மையை நல்லா சொல்கிறேன் முடிந்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா மனசனைங்கிற பகவான் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க அர்த்தம் எடுத்தவனே என்னத்த உள்ள இருக்கிறதுலாம் இருக்கிறதுலாம் பயங்கரமா வந்தோம் சாசபூதம்லாம் வர ஆரம்பிச்சோம் மெதுவாக இதெல்லாம் டைம் கொடுக்கணும் பண்ணாம என்ன பண்றதுன்னா மெதுவா கொஞ்சம் கொஞ்சமாக ஷனேகி முதல்ல பாடி ரிலாக்ஸேஷன் அப்புறம் பிராணா ரிலாக்சேஷன் அப்புறம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி அப்புறம் இதெல்லாம் பண்ணி இப்போ நம்ம தியானமே வேகமாக சொல்லித்தர வேண்டியிருக்கு சொல்லிக் கொடுக்குற முறையில் பார்த்தீங்கன்னா தியானம் இன்னும் மெதுவாக சொல்லிக் கொடுத்தா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிடுது அவ்வளோ இருக்குது அழகாக பண்ணினான் அது கைடட் மெடிடேஷன் தானே நீங்கள் தனியாக பண்ணுற போது நல்லா பண்ணணுங்கிறதுக்கு ஒரு கைடு தான் பண்ணுறோம் அதனால் மனஹா மயி அற்ப அந்த அதில் விட்டு போனதில் இருக்க பாருங்கள் மயி அற்பயன் என்னிடத்தில் வைத்து அணுயுஞ்சீத மனசை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார் மேலும் மாலை பார்ப்போம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்ச பூர்ணமாதாஜ பூர்ணமேவாவசிஷ்யதேந்தி ஹரி ஓ இன்னைக்கு தியானம் வந்து லேட்டாக லேட்டாக முடிஞ்சது அதனால பத்து நிமிஷம் லேட்டாக கிளாஸ் ஆரம்பிச்சது அதனால பார்த்து